வணக்கம் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஐம்பத்தி ஒன்னாவது இந்தியா சர்வதேச திரைப்பட திருவிழா கோவாவில் நடைபெற உள்ளது இரண்டு இசஞ்சீவனை செயலி சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சகத்தால் துவங்கப்பட்டது மூன்று ஃபிட் இந்தியா இயக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் 1. ரஃபேல் போர் விமானத்தை இயக்க உள்ள இந்தியாவின் முதல் பெண் விமானி யார் 2. அரேஸ் இரண்டாயிரத்தி இருபது என்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி என்று துவக்கி வைக்க உள்ளார் மூன்று தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அகரம் அகழ்வாராய்ச்சி பகுதி அமைந்துள்ளது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி